வணக்கம் நட்டினியின் ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூத்தி நான்காவது செய்தி சேவை டிசம்பர் ஏழு இரண்டாயிரத்தி கார்த்திகை மாதம் இருபத்தி ஓராம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் கர்நாடகாவில் மேகதாது அணைக்கட்டு கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டசபையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேகதாது திட்டத்திற்குிரான தீர்மானத்தை தொடர்ந்து தமிழக அரசியல் கட்சிகள் பிரதமர் மோடியை நேரில் சென்று சந்திக்க வேண்டும் என்று தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் கோரிக்கை வைத்துள்ளார் இயற்கை விவசாயியும் இயற்கை விஞ்ஞானியுமான இரா ஜெயராமன் அவர்கள் நேற்று அதிகாலை ஐந்து மணி அளவில் சென்னை தேனாய்பேட்டை அப்பல்லோ மருத்துவமனையில் காலமானார் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் சென்ற புகாரில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு உயர்நீதிமன்ற கிளை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பிரதமர் மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் உதகையில் உள்ள மத்திய உருளைக்கிழங்கு ஆய்வு மையத்தை மத்திய அரசு மூடக்கூடாது என வலியுறுத்தியுள்ளார் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சீரமைப்பு பணிகள் முடிவடையாததால் நாகை திருவாரூர் புதுக்கோட்டை தஞ்சை மாவட்டங்களுக்கு மின்கட்டணம் செலுத்த கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு பனிப்பொழிவு இருந்தாலும் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்பு இருப்பதால் டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு <laughs> பிறகு கனமழைக்கு <laughs> வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் செல்வகுமாா் தெரிவித்துள்ளாா் இந்திய ரூபாயை செலுத்தி கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு ஈரானுடன் இந்தியா புதிய ஒப்பந்தம் செய்துள்ளது உலக மருத்துவத்தில் ஒரு புதிய மைல் கல்லை எட்டியுள்ளார் குஜராத்தைச் சேர்ந்த இதய மருத்துவர் தேஜஸ் பட்டேல் இவர் டெலி ரோபோட்டிக் தொழில்நுட்பம் மூலம் நோயாளிக்கு முதல் முறையாக அறுவை சிகிச்சை செய்து வெற்றி பெற்றுள்ளார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மோசமான சாலைகளால் நேரிட்ட விபத்துகளில் பதினான்காயிரத்தி பேர் உயிரிழந்தது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது மேகதாதுவில் அணை கட்டுவது உறுதி எனவும் திட்டத்தை கர்நாடகா ஒருபோதும் கைவிடாது எனவும் அம்மாநில அமைச்சர் சிவகுமார் தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் அமித்ஷா அவர்கள் நடத்த இருந்த யாத்திரைக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் அனுமதி மறுத்துள்ளது வெள்ள நிவாரண நிதியாக கேரளாவுக்கு மத்திய அரசு மூவாயிரத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது ஒமான வழியாய் இருந்த இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ளு நச்சினை என்ற இணையதளத்திற்கு வருகை தாருங்கள் அயல்நாட்டு செய்திகள் ஜப்பான் கடற்கரையில் உள்ள எண்ணெய் நிரப்பும் நிலையத்துக்குச் சென்று எண்ணெய் நிரப்பிக்கொண்டு புறப்பட்ட அமெரிக்க போர் விமானங்கள் இரண்டு விபத்துக்கு உள்ளாகின அதில் பயணம் செய்த ஆறு விமானிகளை தேடும் பணி நடைபெற்று வருகிறது இந்தோனேஷியாவில் மீண்டும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் பீதியில் ஆழ்ந்துள்ளனர் இந்தோனேஷியாவின் மேற்கு நுசா தெங்கரா மாகாணத்தில் உள்ள தீவு லம்போக் பிராந்தியத்தில் நேற்று அதிகாலை ஒரு மணி அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுக்கோளில் ஐந்து புள்ளி பதிவானது மறைந்த முன்னாள் அதிபர் ஜார்ஜ் ஹெச் டபிள்யூ புஷுக்கு அதிபர் டிரம்பும் அவரது துணைவியார் மெலானியாவும் நேரில் வந்து இறுதி அஞ்சலி செலுத்தினா் அமெரிக்காவுக்கு போட்டியாக தாங்களும் புதிய ஆயுதங்களை தயாரிப்போம் என ரஷ்ய அதிபர் புட்டின் மிரட்டல் விடுத்துள்ளார் போயிங் நிறுவனத்திடமிருந்து விமானங்களை வாங்கும் உத்தரவை ரத்து செய்ய யோசித்து வருவதாக இந்தோனேஷியாவின் லயன் ஏர் நிறுவனம் தெரிவித்துள்ளது கஜா புயல் நிவாரணமாக எண்பத்தி நான்கு லட்சம் ரூபாயை வழங்க ஐரோப்பிய யூனியன் முடிவு செய்துள்ளது செஞ்சிலுவை சங்கம் மூலம் மக்களுக்கு இந்த நிதியுதவி சேர்க்கப்படும் என ஐரோப்பிய யூனியன் அறிவித்துள்ளது துருவப்பகுதியான ஆர்க்டிக் பகுதியில் பனிப்பாறைகள் உருகும் வேகம் பல மடங்கு அதிகரித்துள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆராய்ச்சி வல்லுநர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் வணிகச் செய்திகள் கடந்த நிதியாண்டை காட்டிலும் வருமான வரி தாக்கல் செய்வோர் எண்ணிக்கை ஐம்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாக சிபிடி தலைவர் சுஷில் சந்திரா தகவல் தெரிவித்துள்ளாா் நேரடி சமையல் எரிவாயு மானிய திட்டத்தில் மாற்றம் எதுவும் இல்லை என இந்தியன் ஆயில் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது இந்தியா இதல் வெளியிட்டுள்ள இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான அதிக வருமானம் ஈட்டும் 100 இந்திய பிரபலங்கள் பட்டியலில் தொடர்ந்து நடிகர் சல்மான் கான் முதலிடத்தில் உள்ளார் ஏடிஎம்களில் யுபிஐ மொபைல் ஆப் மூலம் பணம் எடுக்கும் வசதி விரைவில் அறிமுகமாக இருக்கிறது விளையாட்டு செய்திகள் அடிலேடில் நேற்று தொடங்கிய ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் முதலாவது நாள் ஆட்ட நேர முடிவில் இந்தியா ஒன்பது விக்கெட் இழப்புக்கு இருநூற்றி ஐம்பது ரன்கள் எடுத்துள்ளது ஷிதேஸ்வர் பூஜாரா சதமடித்தார் இந்த ஆண்டுக்கான ஐ ஏலப்பட்டியலில் ஆஸ்திரேலியாவின் மேக்ஸ்வெல் ஆரோன் பிஞ்ச் ஆகியோர் இடம்பெறவில்லை உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் மனதில் கொண்டு ஐ பி போட்டியை தவிர்க்கை இவர்கள் இருவரும் முடிவு செய்துள்ளனர் கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி மெல்பர்னில் அடுத்த மாதம் பதினான்காம் தேதி தொடங்குகிறது இந்த போட்டியில் அமெரிக்க முன்னாள் நம்பர் ஒன் வீராங்கனை செரீனா வில்லியம்ஸ் பங்கேற்க இருப்பதாக போட்டி அமைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் எட்டாவது பெண்கள் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பிரான்ஸ் நாட்டில் அடுத்த ஆண்டு நடக்கிறது இந்த போட்டிக்கு தென்னாப்பிரிக்க பெண்கள் கால்பந்து அணி தகுதி பெற்றுள்ளது 2.0 படத்தின் அளவில் 500 கோடியை தாண்டிவிட்டதாக லைகா நிறுவனம் தங்களது டுவிட்டர் பக்கத்தில் அறிவித்துள்ளது பேட்ட படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா வரும் ஞாயிறு அன்று மாலை 630 முப்பது மணிக்கு சன் டிவியில் இடம்பெறும் என அறிவித்துள்ளனர் பாடல் வெளியீட்டை தொடர்ந்து இப்படத்தின் ட்ரெய்லர் வரும் டிசம்பர் பனிரெண்டு ரஜினி அவர்களின் பிறந்தநாள் அன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்